கவீச்சிங்காஜவக்கணி கா சகதப்பியேன முிச கிடைமோவிம் போவிந்தம்விம் பூமே யனம் இசார பார பி மு ச்சார <laughs> வைராக்கியம் நன்கு ஏற்படுவதற்காகவும் பரம்பொருள் தத்துவத்தை நன்கு உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் கடைசியா இருபத்தி ஓரா ஸ்லோகத்தில் பார்த்தோம் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறேன் மறுபடியும் இறக்கிறேன் மறுபடியும் தாயினுடைய வயிற்றிலேயே சரணம் அடைகிறேன் இப்படி திரும்ப திரும்ப சம்சாரத்திலே கடக்க இந்த சம்சாரத்திலே விழுந்திருக்கின்ற விழுந்து கொண்டிருக்கின்ற எண்ணெய் காப்பாற்றுவாயாக கரையில்லாதவன் அர்த்தம் அனந்தம் கால தேச கால தேச பஸ்து பரிட்சேத ரஹிதஹா ஆக இடம் பொருள் காலம் இவைகளால் வரையறுக்கப்படாதவன் ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷன் டைம்வைஸ் லிமிட்டேஷன் வஸ்து பொருள் வைஸ் லிமிடேஷன் இது இல்லாதவன் ஆக இதெல்லாம் இல்லாதனால அபாரே அதாவது என்னென்னா நானும் கரை தெரியாமல் திண்டாடுறேன் நீ கரையில்லாதவன் கரையில்லா கருணைமா கடல் கற்பவர் விழுங்கும் கற்பகி கரையில் கரையில் எந்த விதமான வரையறைகள் இருக்கின்றன அந்த வரையறைகள் இல்லாதே மாம்பி என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுனா என்ன என்ன காப்பாத்துனா இந்த இடத்துல கான்டெக்ட்ல என்ன என்ன காப்பாற்றுனா என்ன என்ன உடம்புல இருந்து ஆரோக்கியத்தை குடு அப்படி காப்பாத்துறதுன்னு அர்த்தமா என்ன கான்டெக்ட்டை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இந்த சம்சாரத்திலேருந்து என்ன காப்பாற்று மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறக்குற இந்த வாழ்க்கையை நான் விரும்பல இதுல இன்பம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் துன்பம் அதிகமாக இருக்கு ஆகையினால நான் பிறவி வேண்டேன் ஆகினால இந்த பிறவிலேருந்து என்னை விடுவிக்கணும்னு நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ற ஆக மற்றதெல்லாம் கொடு பணத்தை கொடு பணத்தை கொடுத்து காப்பாத்து பதவியை கொடுத்து காப்பாத்து புகழை கொடுத்து காப்பாத்து வீட்டை கொடுத்து காப்பாத்து ஆரோக்கியத்தை கொடுத்து காப்பாத்து அந்த அர்த்தமே கிடையாதுங்க இங்க சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னா என்னத்தை கொடுத்து காப்பாற்றணும் ஞானத்தை கொடுத்து தான் காப்பாற்றணும் ஆகையினால ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாற்று சம்சாரம் எங்க எப்ப நீங்கும் தரதிஷோ கமாத்மவித்து சோகம் ஆத்மவித்து தரத்தி ஆத்மஜானத்தை அடைகின்றவன் அல்லது பிரம்ம ஜானத்தை பெறுகின்றவன் இல்லை ரெண்டையும் தனித்தனியாக போனாங்க தத்துவஜானத்தை எவன் பெறுகிறானோ அவனுக்குத்தான் சம்சார நிவர்த்தி என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆகவே சம்சார நிவர்த்திக்கான ஜானத்தை கொடுத்து என்னை காப்பாத்து மற்ற ஜனங்களும் காப்பாத்துங்கிறாங்க எதுலேருந்து காப்பாற்றுறது கஷ்டத்திலிருந்து காப்பாற்று அப்பப்போ இருக்கிற கஷ்டத்திலிருந்து காப்பாற்று இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துதுன்னா பாகிமாம் அப்புறம் இன்னொரு கஷ்டம் வந்ததுன்னா பாகிமாம் அப்புறம் இந்த பாகிமாம் பாகிமாம் முடியாமல் இருக்குது கடைசி வரைக்கும் பாகிமாம் தான் பாடிட்டே இருக்கும் ஆகையினால் பாகினா வார்த்தையே வராமல் இருக்கிற அளவுக்கு காப்பாற்று திரும்ப திரும்ப எத்தனை தடவை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துறது கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வற்றி போயிடுச்சு ஆகையினால் ஒவ்வொரு பிறவினையும் கத்தியாச்சு ஆகையினால் இதுக்கு மேலே இனிமேல் கற்ற முடியாது ஆகையினால தயவு செஞ்சு மாம்பி இனிமேல் காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்காத வண்ணம் என்னை காப்பாற்று நம்ம படித்தோம்னா வந்துட்டே இருக்கும் ஒரு பாட்டுக்கு சாஸ்திரத்தில் மாத்திரம் நுழைச்சிட்டோம்னு வச்சுங்க சரியா அப்புறம் அதுவே சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்னா அதுவே சொல்லிக் கொடுக்கறது அதனால சொல்லிட்டுருக்கோம் பாகி மாம்பி ரக்ஷமாம் பாகிமாம் இப்படியே சொல்ல ராம் இல்லாட்டி பாகிமாம் இல்லாட்டி ரட்சமாம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகி மா ஜ ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேச ரக்ஷமாம் இந்த ஒன்று முதல் வரைக்கும் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்காக சொல்றோம் சொல்கிறோம் ரக்ஷ பாகி மீனிங் ஒன்று தான் பாளையமாம் பாளையமாம்னாலும் காப்பாத்து தான் கோப்பயமாம் பாளையமாம் ப்ரொடக்ட் மீ காப்பாத்து ரக்ஷி சரி கோவிந்தம்பத கோவிந்தம்பத கோவிந்தம் பஜ இது வந்து ஒரு கோரஸ் மாதிரி ஆகிடுது ஒரு ஒரு பாட்டிலையும் திரும்ப திரும்ப இது வந்து கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ பகவானை நினைச்சாதான் இப்படிப்பட்ட எண் நம்மெல்லாம் வரும் நமக்கு நம்ம வந்து சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கோம்னே நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள்லாம் சம்சாரிகள்னு சிரிச்சுட்டே சொன்னான் வருத்தப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இது நாங்கள்லாம் சம்சாரிகள் அப்படின்னா அது என்ன சொல்கிறது தீர்காயுஷ்மான் பவா சந்தோஷமாக சொல்கிறாங்க சம்சாரின்னு சொல்கிறதுக்கு வருத்தப்பட வேண்டாமா நாங்கள்லாம் பெரிய சம்சாரிகள் பெரிய குடும்பிகள் சொல்கிறோம் ஆக்சுவலாக ஐயோ சம்சாரின்னு சொல்கிற போது இந்த வார்த்தையை நினச்சி பார்த்தா பயமாக இருக்கும் இந்த வேர்டு கரெக்டாக நமக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா பயம் வந்துவிடும் ஐயோ சம்சாரத்தில் உழன்று எப்படி தப்பிக்கிறது இதில் இருந்து எப்போவுமே அப்படித்தானே வந்து இப்போது போட்டிங் போகிறோன்னு வச்சுங்களேன் போட்டிங் போகிறோம் போட்டிங்கில் வந்து முதல்ல போட்டிங் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் போட்டிங் போட்டிங் உட்காந்து ஒரு பயஞ்சு இருபது நிமிஷம் கழித்து எப்படா கரை வரும்னு ஆகிடும் வந்துடும் அது எல்லாேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்துருக்கேன் எனக்கு இருந்துருக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வேண்டாம் இந்த எர்ணாகுளத்தில் ஒரு பெரிய இது இருக்குது அந்த கப்பலில் ஏற்றியாச்சுன்னா அவன் வந்து அந்த கரையில் போய் அங்கே போய் டீ அங்கெல்லாம் அது தனியாக அது ஒரு தீவு மாதிரி இருக்குது போய் நீங்கள் வந்து சாப்பிட்டு நமக்கு என்னென்ன அங்கே புத்தியும் எப்படா அவன் கிளம்புவான் திரும்பவும் அக்கறைக்கு போகணுமே நம்ம தானே ஆசைப்பட்டு வந்தோம் நம்ம தானே ஆசைப்பட்டு காசு கொடுத்து அதில் ஏறி உட்காந்து அவன் கிளம்புற வரைக்கும் இன்னும் ஆள் சேர்கிற வரைக்கும் உட்காந்து காத்திருந்து அதுக்கப்புறம் அது கிளம்பி போகிற வழியிலெல்லாம் அது போய் இப்படி இப்படி போகாது நேரம் போகாது இப்படி போய் அப்புறம் இப்படி போய் இப்படி போய் அது நேரம் அந்த தீவுக்கு போயிடாது கரெக்டாக போயிடாது அது அதுக்கு போய் சேரத்துக்குள்ளே நமக்கு எப்படாவது வரும் வரும்னு பார்த்துட்டு வந்து வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது நெஞ்சுன்னே இருப்போம் இது இது இது மாதிரி தான் இங்கேயும் திரும்ப திரும்ப இப்பவும் நமக்கு இப்போ இதில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேறு இருக்கும் இங்கே இந்த லைஃப்பில் அப்பப்போ கஷ்டம் வந்தாலும் புரிய வேண்டாமோ இதில் வந்து பிடிச்சனுட்டோம் அந்த இதில் நமக்கு இஷ்டம் இருக்கிறது ரொம்ப நேரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை அந்த பிரம்மபுத்திராவில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே டிப்ருகருக்கு இங்கேருந்து அந்த பக்கம் பன்னெண்டு கிலோமீட்டர் வயடு அது அந்த ரிவர் அதில் வந்து ஏழு கிலோமீட்டருக்கு வாட்டர் போயிட்டுருக்கு தண்ணி போயிட்டுருக்கு அந்த ஏழு கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து வரப்போகிறது வரப்போகிறது வரப்போகிறது வரப்போகுது அப்புறம் ஒரு வழியாக வந்துது அது வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னா ஏன்னா நீ இருக்கிறது நடு ஆற்றுக்குள்ளே இருக்கேன்னுட்டான் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தால் தான் கரைக்க போக நீ ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்தையானா பட்டியை தூங்கிண்டு எப்படி நீ மூணு கிலோமீட்டர் நடந்தியானா அதுக்கு பிறகு கார் வரும் அந்த காரில் நாலு பக்கம் டோர் கிடையாது இப்படியோ ஒரு வகையா அது ஒரு பேர் டோர் கிடையாதுங்கிறது மாத்தம்ல பதினஞ்சு பேர் ஆட்கள் வேறு இதில் நினச்சு பாருங்க அதுல மூணு கிலோமீட்டர் மணல் போகும் இந்த பகுது அது வந்து அப்ப சொல்றது ஆனா இது நிரந்தரமா சொல்றாரு காப்பாத்தணும்னு வேண்டிக்கணும்பா கடவுள் இடத்துல அடுத்த புனியவர்ஜித்தோ நோஜித்தி ரமோன்மத்தவார் கண்ட புணிய புணிய விவர்ஜி பீஜித்தி கமேன்மத்தவே கோவிந்தம் போவிந்தம்விம் பூடமே ஒரு ஞான நிஷ்டன் ஒரு ஸ்தித பிரஜனை பற்றி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அப்படி சொல்லிட்டு கோவிந்தம் பஜா கோவிந்தம் பஜங்கிறார் அதுக்கு ஒன்றும் கனெக்ஷன் சொல்ல முடியாது கோவிந்தம் பஜாக்கு இதுக்கும் கனெக்ஷன்லாம் சொல்ல முடியாது சில ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே சொல்றாரு சாதாரணமாக பேசுறாரு ஆக ஒரு ஞானத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி அறிவிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறது அவனுடைய பிஹேவியர் அவனுடைய விவகாரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார் ஆக ஸ்தித பிரஜனுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது ஆனால் கீதையில் பார்க்குற மாதிரி ஸ்தித பிரஜ லக்ஷணம் இங்கே சொல்லலை இது வேறு விதமாக இங்கே சொல்லுகிறது இதை வந்து சாதாரணமாக இது பெருசாக சொல்கிற வழக்கம் இல்லை இவர் சொல்கிறது வந்து ஒரு விதமான இது ரத்யா விரச்சித கந்தா ரத்தியான் தேர் போற பாதை ரோடு அர்த்தம் ரத்தியான்னு சொன்னா என்ன ரோடு சர்பட்டா இந்த ஷனல்னால பண்ணப்பட்ட துணி ஷாக்குத கந்தா ரோட இருக்கிற ஷாக்குனால துணி வஸ்திரம் கட்டி இருக்கார் அது கந்தகான் தெருவிலே இருக்கக்கூடியால் உருவாக்கப்பட்ட கிழிந்த ஆடையை உடுத்தியவனாக இருக்கிறான் உடுத்தகா அப்புறம் அது மாத்திரமல்ல அவர் தப்பும் பண்றதில்லை நல்லதும் பண்றதில்லை கெட்டதும் செய்யறதில்லை நல்லதும் செய்யறதில்லை புண்ணிய அபுண்ணிய விவர்ஜித பந்தகா தீமையும் புரிவதில்லை நன்மையும் புரிவதில்லை புண்ணியம்னு சொன்ன புண்ணியம் நல்ல காரியங்கள் அறச் செயல்கள் அப்புண்ணியம்னு சொன்ன பாப காரியம் இந்த இரண்டையும் கடந்த பாதையிலே அவன் செல்லுகிறான் வேதங்கள்லாம் சொல்லுகிறது ஞானத்தை அடைந்த பிறகு மனிதனுக்கு தர்மசாஸ்திரம் எந்த நியமத்தையும் விதிக்க முடியாது நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற கட்டளை இருக்க சாஸ்திரங்கள் அதெல்லாம் ஒன்றும் விதிக்க முடியாது இவன் தவறு பண்ண மாட்டான் காரணம் என்னன்னா இந்த ஞானமே தவறு பண்ணாமல் இருந்ததுனால தான் வந்தது தவறு பண்ணாமல் இருந்ததுனால தான் இந்த ஞானம் வந்தது தவறு பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ஞானம் நெலச்சிருக்கு ஆகையினால இவன் தவறு செய்ய மாட்டான் அதே சமயம் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டதுனால நல்லதுன்னு செய்யறது இல்லை அவனுக்குன்னு நல்லது செய்யறது இல்லைன்னு சொல்றது உண்டு அவன் நல்லது செய்வான் தனக்காக நன்மை எதையும் செய்து கொள்வது கிடையாது தன்னுடைய நன்மைக்காக ஜப்பமோ தியானமோ பூஜையோ சர்வீஸோ ஏதோ தன்னுடைய நேமுக்காகவோ ஃபேமுக்காகவோ அல்லது மனசாந்திக்காகவோ திருப்திக்காகவோ பண்ணுறது இல்லை ஏன்னா அவனுக்கு மனசாந்தி ஆல்ரெடி அட்டைண்டு அதனால் அவனுக்கு ஏற்கனவே அவன் அடைஞ்செடுத்த அடைஞ்சு விட்டதுனால அவன் மனசாந்திக்காகவும் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் புண்ணிய அப்புண்ண விவர்ஜித பந்தக விவர்ஜித்த பந்தகான்னு சொன்னா புண்ணிய அபுண்ணியம் இரண்டையும் கடந்தி புண்ணியான் பாப்பா அப்படிதான் சொல்லணும் பாப்பா புண்ணியம் பாப்பம் இரண்டையும் கடந்த பாதையை உடையவனாக இருக்கிறான் சுருக்கமா சொன்ன அத்தியாசிரமின்னு பேர் அத்தியாசிரமின்னு சொன்னா சன்னியாசத்தையும் விட்டாச்சுன்னு அர்த்தம் அதாவது இந்த சன்னியாசர்மத்தையும் விட்டாச்சு சன்னியாசர்மம்னு சொன்னால் அதுக்கு காஷாயம் உடுத்திக்கணும்னு நியமம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தனி கஷவரம் பண்ணணும்னு நியமம் இருக்குது என்னெல்லாமா ஒரு நியமங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் மூணு நேரம் ஸ்நானம் பண்ணணும் இந்த ஜபம் பண்ணணும் இப்படிலாம் விதியெல்லாம் வச்சிருக்கு சந்நியாசம்னு சொன்னால் ஆனால் அந்த சந்யாசத்தையும் கடந்தவன் அத்தியாசிரமி ஆசிரமங்கள் அனைத்தையும் துறந்தவன் அர்த்தம் எல்லா விதமான லைஃப் ஸ்டைலையும் விட்டவன் அர்த்தம் அவன் பிரம்மச்சாரியும் கிடையாது கிரகஸ்தனும் கிடையாது வானப்பிரஸ்தனும் கிடையாது சன்னியாசியும் கிடையாது அத்தியாஸ்ரமி அத்தியாசிரமின்னு சொன்னால் ஆசிரமங்களை பியாண்ட் தி லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஷ்ரமா இது ஆனால் ஜாக்கிரதையாக அவன் எப்படி வேணாலும் இருக்கலான்னு அர்த்தம் இல்லை எச்சாதிகாரம் கிடையாது அவனுக்கு மனசு அதுலையே இருக்குது அந்த உயர்ந்த விஷயத்தில் இருக்கிறதுனால இந்த ஆச்சாரம் அதெல்லாம் விட்டு விடுகிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார்கள் ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஆள் சொசைட்டியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உண்டு சமுதாயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடாது காட்டுக்கு எங்கேயா அப்படி அந்த மாதிரி இருக்கணும் இருந்தால் இதுதான் ஆச்சாரம் போல் இருக்குது ஞானத்துக்கு அடையாளம் வெளி சோம்பேறி அப்படி ஆழ்வாங்க ஆகையினால அப்படி இருக்கக்கூடாதுனால ஆசிரமத்தை ஃபாலோ பண்ணுற சமுதாயத்தில் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் ஆசிரமத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படி சமுதாயத்தில் மக்களோடு சேர்ந்து வாழலேன்னு சொன்னால் தனியாக எங்கேயாவது ஆனால் அவங்க மௌனமாக இருக்கிறதுனால சில சமயம் சமுதாயத்துக்குள்ளேயும் இவர்கள் வருவது உண்டு ஆனால் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள் போய்விடுவார்கள் இல்லை புண்ணியா புண்ணிய விவர்ஜித்த பந்தகா ஏன்னா சாஸ்திரத்தில் ஷுச்சிகின்னு ஒரு தர்ம சா அதாவது ஷௌச்சம்ங்கிறது ஒரு முக்கியமான விதி குளிக்காமையே இருக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்காமையே இருக்கிறது கிழிஞ்சதையே கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து ஞான அப்படி இருப்பான்னு சொல்லலை பகவான் கீதையில் பகவான் கூட சுச்சிகிங்கிறார் ரொம்ப கிளீனாக இருப்பாங்கிறார் ட்ரெஸ்ஸு கிளீனாக இருக்கும் அவனுடைய வேர்ட்ஸ் கிளீன் எவ்ரி திங் இஸ் க்ளீன் பாடி கிளீனாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஆனால் அது பண்ணாமல் இருந்தாலும் தப்பு கிடையாதுன்னு ஒரு விதி இருக்குது அதை வச்சுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது எல்லாம் வந்து சப்போஸ் ஞானி வந்து ஸ்நானம் பண்ணலை ஜெபம் பண்ணலை ஒன்றும் பண்ணலைன்னு வச்சுங்களேன் அது ஒன்றும் பாபம் கிடையாது மற்றவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது பிரத்தியவாய தோஷம் ஆனால் இவன் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் பாபம் கிடையாது செய் செய்ய செய்தக்க செய்யாமையாலும் கெடும்ங்கிறது இவங்கிட்ட பொ பொ பொந்தாது ஆகையின இப்படி ஒரு லை இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து தெரிகிறது ஆனால் இதை வந்து ஜாஸ்தி என்கரேஜ் பண்ணுற வழக்கம் கிடையாது இது என்கரேஜ் பண்ணுற வழக்கம் கிடையாது அப்படி இல்லை என்கரேஜ் பண்ணுறது நல்லதில்லை ஏன்னா இது மிஸ் மிஸ்லீட் ஆகிடும் ஒருவேளை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதில்ல பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கிறதுல ஞான நிஷ்டர்கள்ங்கிறது ரொம்ப ரேர் ஏதோ ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தினாலும் இப்படி சுற்றின்னு இருக்கலாம் நிறைய பைத்தியங்களும் அப்படிலாம் இருக்கும் அது மாதிரி ஆகிடும் எதுவும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை புரிஞ்சுக்கணும் அதனால் சொல்லுகிறார் ரத்தியாச்சர்பட்டம் இரச்சித்த கந்தகா இது பர்சனை குறிக்கிறது கந்தஹா கந்தாங்கிறது ஸ்ரீலிங்கம் ஆக்சுவலாக அந்த கந்தா கந்தாவே எவன் உடுத்தி கொண்டிருக்கானோ பேர் கந்தகா புல்லிங்கமாக மாறிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து ஃபெமினின் வேர்டு அது என்ன ஆயிடுறதுன்னு சொன்னால் இது ஆண் கட்டின் இருக்கிறதுனால இந்த அந்த துணிக்கு பேர் கிழிஞ்ச துணிக்கு கந்தான்னு பேர் ஸ்திரீலிங்க வேர்டு அது இவன் கட்டின் இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுனா கந்தஹா கந்தையை உடுத்தியவன் கந்தன் கந்தையை உடுத்தியவன் கந்தன் அது கந்தஹா வேறஹா கந்தகா வேற கந்தா கந்தான்னா கிழிஞ்ச வஸ்திரம்னு பேர் கந்தையான கசைக்கி கட்டு அப்படின்னா கிழிஞ்ச துணியா இருந்தாலும் அதை வந்து கசக்கினா இன்னும் கிழிஞ்சு போயிடுமே கேட்பான் இருக்கணுங்கிறதுக்காக கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடி அது சரியா வராது குடித்து குளிமா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தகா அதனால யோக நியோஜித சித்தகா யோகி யோக நியோஜித சித்தகா அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னா எப்போவும் தியானத்திலே இருக்கான் எப்போவுமே இந்த பரம்பொருள் தத்துவத்திலேயே அப்சார்ப்ட் ஆகிடுச்சாங்க அதனால் எங்கே வேணாலும் அப்படியே உட்காந்துகிட்டு இருப்பான் பேசாமல் உட்காந்துட்டு இருப்பான் அதாவது சாக்கை கட்டிக்கிட்டு இப்படியே வந்து புண்ணியமோ பாவமோ ஒன்றும் செய்யாமல் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே யோக நியோஜித்த சித்தகா யோக யோகத்தினால் தன்னுடைய மனசை ஒருமுகப்படுத்தினவன் பரம்பொருள் தத்துவத்திலே ஒரு நிலைப்படுத்தியவன் அப்படின்னு அர்த்தம் யோக அபியாசத்தினால் உள்ளத்தை ஞானத்திலே நிலைத்திருக்கும்படி செய்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் யோக நியோஜித சித்தா யோகேன சித்தம் நியோஜிதம் ஏன சகா யோக நியோஜித சித்தா எவனால் உள்ளமானது யோகாபியாசத்தினால் ஞானத்திலே நிலைத்திருக்கும்படி செய்யப்பட்டதோ அவனுக்கு யோகநியோஜித சித்தகா என்று பெயர் சொன்னால் தான் திருப்தியாக இருக்கு யோ ஏன யோகாபியாசேன சித்தம் பிரம்மஜானே நியோதம் பிரியோஜித்தம் ஆர் பிரம்ம ஜானே நியோஜிதம் சஹா யோக நியோஜிதா அவனுக்கு என்ன பேரினா யோகிங்கிற வந்து யோகி ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும் இப்படித்தான் இருப்பார் அவர் வந்து கடைசியில் என்ன ஆயிடும்னா அவர் வந்து ஓவரால் ஸ்மோக் பண்றார் ஞானின் தான் சொல்றாங்க ரொம்ப ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் ஞானின்னு சொல்லி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய ஆஷ்டம் மடம் எல்லாம் வந்துன்னு சொல்லி அது என்னென்னா இப்போ எதுனாடுறதுனா எதாவது ஒரு வேதாந்த வாத்தியம் வாக்கியம் எதாவது தெரியுமா எதாவது சொல்லியிருப்பாங்களா இவங்களா எல்லாம் எண்ணத்தில்லாமா புஸ்தகத்தெல்லாம் இது டிவோட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப கைங்கரியம் ஆர்கனைசேஷன் வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் உடனே புஸ்தகம் போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படியாக்கும் இப்படி ஆகும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி இதெல்லாம் என்ன ஆகிடும் இந்த ஸ்லோகம் எல்லாம் வந்து நம்ம வந்து யாரை வேணாலும் ஞானியும் சொல்லிடுவோம் ஜாகிரதையாக சொல்லணும் இல்லை யோக நியோஜித சித்தா யோகி அவர் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணி அந்த யோகி அப்புறம் சில சமயம் பார்த்தா தியானம் பண்ணுற மாதிரி இருக்கு சில சமயம் பார்த்தா குழந்த மாதிரி இருக்கார் சில சமயம் பார சில சமயம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கார் ரமத்தே பால உன்மத்தவ தேவ ரமத்தேன்னா மகிழ்கிறான்னு அர்த்தம் மகிழ்கிறான் எப்படின்னா பாலவத்து உன்மத்தவ தேவ ரமத்தே பாலவத்து பாலவத்துன்னு என்ன குழந்தையை போல பைத்தியக்காரனை போல அவர் மகிழ்கிறார் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னா எப்படி இருக்கணும் செவித்த பாதம் சிரிக்கணும் அதான் பைத்தியக்காரன் மாதிரி மகிழ்ச்சி அடைகிறார்னு சொன்னால் என்னவா இருக்கணும் திடீர்னு என்னத்தையா பார்த்துட்டு இருப்பார் சவன் பார்க்குறாரு ஹாஹான்னு சிரிச்சுக்குவார் அப்புறம் ஓன்னு கற்றுவார் அழுவார் பைத்தியம் தான் என்ன பண்ணுறது திடீர்னு அது அழுகும் எல்லாம் உள்ள டிசார்டர் என்னால் என்ன ஆகும் இப்படி கத்தும் இப்போ குழந்தையும் எப்படின்னா அதுவும் அப்படி தான் நினச்சா ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் விட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா எந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமோ அது மூடை பொருத்துது பெரியவங்களையும் நம்மளால சொல்ல முடியாது அப்படி இருக்கட்டும் இது வேறு விஷயம் இந்த குழ பெரியவங்களையாவது ஓரளவுக்கு பா எதிர்பார்க்கலாம் குழந்தைகிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது இந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் குழந்தையை போல பைத்தியக்காரனை போலேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா குழந்தைக்கும் விருப்ப வெறுப்பு இல்லை பைத்தியக்காரனுக்கும் விருப்ப வெறுப்பு இல்லை அதனால தான் ஜாக்கிரதை பண்ணுறேன் குழந்தையை போல குழந்தையா இல்லை தவழ்ந்துட்டு போயிட்டுருக்காருன்னு வச்சுங்க ஓ ஒரு குழந்தையை போல இருப்பார்னு சொல்லிச்சு இல்லையா இவர் தவிழ்ந்துன்றே போறாரு பாருங்க அதுதான் இது வேதாந்தத்தில் நம்ம படித்தோம் பாருங்க பஜ கோவிந்தத்துல ரமதே பாலோன் மத்தவ தேவா அப்புறம் திடீர்னு வந்து கட்ட வரல வாயில போட்டுன்னு இருக்காருண்ணா குழந்தையை போல இவர் இருப்பாருன்னு சொல்லிடுறோம் இதுதான் தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு இப்படித்தான் திடீர்னு எனக்கு சாக்லேட் வேணும்னு கத்து கத்த ஆரம்பிச்சாருன்னா அப்படின்னு குழந்தைக்கு ராகத்வேஷம் கிடையாது குழந்தைக்கு உறுப்பெருப்பு கிடையாது இப்ப வந்து இவங்கெல்லாம் என்னுடைய பரம விரோதிகள் அந்த ஆள் வீட்டு வாசப்படிய கூட மிரிக்க மாட்டேன் இப்படிலாம் குழந்தை நினைக்குமா நினைக்கவே நினைக்காது உங்களுக்கு இப்போ பக்கத்து நைபர் வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது நீங்கள் நினைச்சாலும் குழந்தை போயிடும் ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு வந்து இது நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப விரோதம் இருக்குது அதை நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்தோன்ன சௌக்கியமானு கேட்க தான் செய்யும் அது அது அதுக்கெல்லாம் நம்மளுடைய ராகத்வேஷங்கள்லாம் கிடையாது அது மாதிரி இவருக்கு ஞானி எப்படி இருப்பாருன்னா இவரை வந்து நேற்றுக்கு தான் வந்து திட்டோ திட்டுன்னு திட்டிட்டு போயிடுவான் அடுத்த நாளே வந்த உடனே அவனுக்கு அவன்கிட்ட சாதாரணமாக பேசுவார் அது அந்த ராகத்வேஷம் இல்லைங்கிறதான் அர்த்தம் பைத்தியத்துக்கும் அப்படி தான் அது யார்கிட்டையாவது விருப்ப விருப்பு இருக்கு அந்த பைத்தியத்துக்கு அதுக்கு தான் இருக்கோமோ இல்லையாங்கிறதே சரியாக தெரியாது அப்படி இருக்கிற போது பைத்தியத்துக்கு வந்து இன்னொருத்தர் பேரில் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எப்படி வரும் அதனால் பைத்தியம் குழந்தை இவன் ரெண்டு பேருக்கும் உலகத்திலே விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை அதை போல ஞானியும் உலகத்திலே வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறான் என்றுதான் பொருளே தவிர பைத்தியக்காரன் மாதிரி திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தலைமுடியெல்லாம் பிச்சுண்டு இல்லாட்டி இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போட்டு திடீர்னு சாக்கடையில் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் அள்ளி பாருங்க ஞானி பாருங்க சுத்தம் பண்றாரு உலகத்தையே சுத்தம் பண்றாரு இன்டர்பிரேஷன் பக்தர்களுக்கு இன்டர்பிரேஷன் குறைவாக வேணும் உடனே என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க அவர் சாக்கடை அழுறார் என்ன சமுதாயமே ஒரு சாக்கடை என்பதை புகட்டி கொண்டிருக்கிறார் இந்த ஞானி நாடு இப்படிப்பட்ட நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை புகட்டுகிறார் ஒரிஜினல் ஞானி எங்க அவர் ஆள இருக்கிற இடமே தெரியாது இப்படி எல்லாம் நடக்கிறது உலகத்துல அதனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் மிஸ்லீடு பண்ணிடும் இதையே டாபிக்கா போட்டுடுவாங்க முன்னாடி இந்த புக் இந்த ஸ்லோகத்தையே போட்டு இந்த ஸ்லோகத்தை படி இந்த ஸ்லோகத்தை எழுதி ஆதி சங்கராச்சரியா இருக்கு அர்ப்பணம் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னா சங்கராச்சாரிய ஒரு ஸ்லோகமே எழுதியிருக்க மாட்டார் புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தகா யோகி யோக நியோஜித்த சித்த ரமதே பாலோன் மத்தவ தேவ அப்படியே பைத்தியம் மாறி குழந்தை மாதிரி அப்படி விருப்பு விருப்பு இல்லாம ராகத்வேஷம் இல்லாம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அர்த்தம் யோக ரத்தோவா போக ரத்தோவா சங்க ரத்தோவா சங்கவிஹீனகா அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இது என்னென்னா அவருடைய ட்ரெஸ்ஸு அவருடைய பிஹேவியர் அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் இது அப்படியே லிட்ரலாக மீன் பண்ணீங்க வேதாந்தம் விபரீதம் ஆகிடும் லிட்ராக அர்த்தம் பண்ணி ஓஹோ ஞானம் வந்தால் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஏன்னா இதெல்லாம் பண்ணி இதை வச்சு ஞானத்தை இடப்பட முடியுமா ஒருத்தருக்கு ஞானம் இருக்குது இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது எதுக்கு எல்லாருக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க ஆஃபீஸில் ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயும் எடுக்கிற போது இன்டர்வியூங்கிறது எதுக்கு அவன் பேசினா தான் அவனுடைய இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ண முடியும் இது நீங்கள் பார்த்த உடனே இவர் ஞானம் இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லுவீங்க இவர் இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கார் எனவே ஞானம் இருக்கிறது ட்ரெஸ்ஸை வச்சு சொல்ல முடியுமா இவர் ஷோ பையன் அதனால் ஞானம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா எதையாவது வேற ஏதாவது சொல்லி ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட பேசினா தான் அவருக்கு ஞானம் இருக்கா ஞானம் இல்லையா அப்படியே ஞானம் இருந்தாலும் அது எப்பேற்பட்ட ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பேசினா தான் தெரியும் நமக்கு வந்து ஞானத்தை கொடுத்தாத்தான் அவருக்கு ஞானம் இருக்குன்னு நமக்கு தெரியும் நமக்கு ஞானத்தை கொடுக்காம அவரை திடீர்னு நீங்களாக கஸ் பண்ணி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஞானின்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கும் துக்கம் போயிருந்தா தான் ஒருத்தர் நினைக்கிறாரா நினைக்கல ஒரு நினைச்சார் தான் அவர் ஞானி இல்லை ஒரு ஞானி தன்னை மற்றவர்கள் ஞானி என்று நினைக்க வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் அவர் உண்மையில் ஞானியாக இருக்க மாட்டார் அதான் உண்மை அது மாத்திரமில்லை அவருக்கு ஞானம் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா அவருடைய உபதேசங்களால தான் தெரியும் அவருடைய உபதேசங்கள் டீச்சிங் இதை வச்சு தான் நம்மளால் ஜெஸ்ட் பண்ண முடியுமே தவிர இல்லாட்டி ஞானம் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்க முடியாது நிறைய அவருக்கு ஃபாலோவேர்ஸ் இருக்குங்கிறதுனால ஞானம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அவர் பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்காரு அதனால அவருக்கு ஞானம் இருக்குன்னு கெஸ்ட் பண்ண முடியாது ஞானம் இருக்குதுன்னா அவங்களுடைய டீச்சிங்ஸை தெரியும் உபதேசங்களை கேட்டுத்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆக அதுலயும் நிறைய இருக்கு ஒன்னும் இல்லை ஒருத்தர் ஒரு மனுஷன் பகவான் சொன்ன சரிதான் எதத்தாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்வாம் வேர்த்தி தத்துவத்த முயற்சி பண்ணுகிற எத்தனையோ பேருள்ளும் உள்ளவாறு என்னை தெரிந்து கொள்வோம்னு ஒரு சிலரேன்னுட்டார் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம் படிச்சு பார்த்தோம் ஆகையினால ரமத்தே பாலோன் மத்தவ தேவ சரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிம் பஜ இனி வர ஸ்லோகங்கள்னா சும்மா அப்படிபடியே ஒரு ஒன்னும் அப்படிபடி நிற்கிறது அங்கங்க அப்படிதான் நாம தான் அப்படியே அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த ஸ்லோகம் கஸ்துவ காமே ஜனநீ கோமே பரிவாசாரம் விம் தியனவிச்சார கோம் கய காஜ govindam govindam பரிசாரம் விம் தனவிச்சாரோவிந்தம்விம்விம்மே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் திரும்பவும் எட்டு பதிமூணில் சொன்ன கருத்து தான் எட்டாவது ஸ்லோகத்தில் காத்தே காந்தா கஸ்தே புத்திரா பார்த்தோம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் காத்தே காந்தா தனகத்த சிந்தா வந்தது இப்போ கஸ்துவம் கோபம் வருகிறது ம் கஹா அகம் கஹா குத ஆயாத்தா மே ஜனி க மே தாத்தா க இப்னவிச்சாரம் कृत्वा, त्यक्त्वा, सर्वं, असारं, परिभावय, कह, नी சொல்ற பார்த்தேன் குத ஆயாத்த நாம் எங்கிருந்து வந்தோம் மே ஜனி கா தாய் யார் மே தாத்தகா கஹா என்னுடைய டேடிங்குறதுல தான் வந்திருக்கு நினைக்கிறேன் மே தாத்தா கஹா மே தாத்தான்னு சொன்னா என்னுடைய அப்பா யார் பார்த்தேனா யோசிச்சு பார்த்தேனா ஒன்றும் இருக்காது எல்லாம் அவுட் ஆயிடும் வாஸ்தவமா பார்த்தா எல்லாரும் இன்னமும் நம்ம எல்லாரும் உண்மைங்கிற மாதிரி தோன்றுகிறது தூங்கிற போது இவங்களாம் இருக்காங்களா அம்மாவது அப்பாவாவது தாத்தாவாவுது பாட்டி ஆகுது நீயாவது நானாவது உலகமாவது ஒன்றாவது ஒன்றும் கிடையாது தூங்குற போது அதனால் என்ன சொல்லுகிறாருன்னா இந்த ஸ்வப்னமான இந்த உலகத்தை சற்று ஆராய்ந்து பார்த்து ஸ்வப்ன விசாரம் கிருத்துவா தத்தகா தியவா அப்புறம் அவ்வளோதான் யூஸ்லெஸ் யோசிச்சு பாரு கொஞ்சம் நேரம் இது சொப்னம் இந்த உலகமே ஒரு கனவு தூங்கி கனவு காண்றோம் இது தூங்காமல் கனவு காண்றோம் அப்படின் தான் கண்ணை திறந்துன்ட்டு பார்க்குற கனவு அந்த கண்ணை மூடின்னு பார்க்குற கனவு கண்ணை மூடின்ண்டே சில பேர் கனவு காண்றாங்க கண்ணை கண்ணை திறந்துன்றே கனவு காண்றாங்கன்னு சொல்லா இங்கோ அது வேற அது க படுத்துன்னு இருப்பாங்க கண் மாத்திரம் திறந்துருக்கும் அதனால பார்க்கறது அது உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது கனவு அப்போ இந்த ஐசுக்கெல்லாம் வேலை இருக்காது ஆக இந்த இந்திரியத்தோடு இந்த கண் ஃபங்க்ஷன் பண்ணுற போது பார்க்குற உலகம் ஒன்று இந்த கண் ஃபங்க்ஷன் பண்ணாமல் உள்ளுக்குள்ள சொத்தில் ஒரு சரீரம் அந்த கண்ணு அது வேற ஆக அது சொப்னம் இது ஜாகிரதம் கனவுக்கும் நனவுக்கும் உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணால் வித்தியாசம் இல்லைன்னு சாஸ்திரங்கள் நிறைய சொல்லி இருக்கிறது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பசியன் ஆத்மனி மாயையா பகிஹி ஈவ வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கு கனவுல வெளிலையா இருக்குது எல்லாம் மைண்டு மைண்டினுடைய ப்ரொஜெக்ஷன் அதே மாதிரி தானே எங்கேயும்ங்கிறார் பகி இவ உதம் யா நித்ரையா எஸ் சாட்சாத் குருத்தே பிரபோத சமயே சுவாத்மானவா துவயம் கண்ணாடியில் நகரங்கள்லாம் தெரிகிறது ஒரு சிட்டியை வந்து கண்ணாடியில் பார்க்குறோன்னு வச்சுங்க அந்த சிட்டிக்குள்ள அந்த கண்ணாடிக்குள்ள நகரம் தெரிகிறது கண்ணாடியில் இருக்கா கண்ணாடிக்கு வெளியில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த கண்ணாடியில் தானே இருக்குது இந்த நகரம் நகரங்கள் கண்ணாடியில் இருக்கு ஆனால் கண்ணாடியில் வேறு வேறையாக தெரியுது கண்ணாடிக்குள்ளேயே வேறு வேறையாக தெரியுறது ஆனால் எல்லாமே இதில் இருக்குது கண்ணாடிலாம் இருக்குது அது அதை விட எக்ஸாம்பிள் என்னென்னா திரை தான் சினிமா திரை டிவி ஸ்க்ரீன் அதில் தான் வந்து என்னென்னா இது ஒரே ஸ்க்ரீன் தான் வேற ஒரு ஸ்க்ரீனை எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கிறது அது மாதிரி தான் பிரம்ம அதில் இந்த மா அந்த மாயை இருக்கே அது வந்து வந்து சன் டிவி சனி டிவி கேது டிவி எல்லாம் போட்டுகிட்டு இருக்குது ஒரே இதுதான் ஸ்க்ரீன் தான் இதை எத்தனை நேரம் இதை பார்த்துட்டே இருக்கோம் கொஞ்சம் நேரம்னா யார் பார்த்துட்டு இருப்பா இதை சும்மா அதை வந்து இல்லை கொஞ்சம் இதாக போட்டு விடுங்க ரிமோட் கண்ட்ரோலுக்கு கொடுங்க மாற்றிக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இது வந்து ஒன்று ஒன்றா பண்ணது மாறுறது ஆனால் என்ன அந்த ஸ்க்ரீனுக்கு வேறாக இல்லை அது மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் எல்லாம் நமக்கு வேறாக இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதனால் இவர் என்ன சொல்கிறார் இதெல்லாம் யோசித்து பார்த்தேன் நீ யார் நான் யார் நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்தோம் நம்ம அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு கொஞ்ச நேரம் இந்த சொப்பனத்தை ஒரு விசாரம் பண்ணி அப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை என்னது கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம் கொஞ்சம் நேரம் அழறும் திரும்ப திரும்ப மாதிரி சிரிப்பார் சிலர் அழுவார் அழுது கொண்டே சிரிப்பார் சிரித்து கொண்டே அழுவார் உள்ளுக்குள்ளே அழுவார் வெளியே சிரிப்பார் வெளியே சிரிப்பார் உள்ளே அழுவார் இதில் நம்மளாக ஆட் பண்ணிக்கணும் அதனால் என்ன அறகுறையாக சிரிப்பார் உள்ளே அரைகுறைய ஆழ்வார் எல்லாம் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு எல்லாம் சொப்ன சொனத்து விசாரம் கிருத்துவா சொன சமானம் என்று ஆராய்ச்சி பண்ணி கனவுக்கு நிகர் என்று இதை ஆராய்ந்து இதை தூர எரிந்து கனவை வந்து ரொம்ப நேரம் கனவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போமா நான் கனவு கண்டேன் கனவு கண்டேன் கனவு கண்டேன் கனவு கண்டேன் அப்படின்னு கனவை எத்தனை கனவு கனவோ பொய் பொய்யான கனவை வந்து அனுபவிச்சது நாம நீங்கள் இன்னொரு தட்டை எவ்வளோ சொன்னாலும் அதை அவங்க நம்ம அனுபவித்த மாதிரி அவங்க அனுபவிக்க முடியுமா சொல்லுங்க நாம் ஒரு கனவு கண்டம் நம்ம அந்த கனவு கண்டத்தை வந்து நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்கிறேன்னு வச்சோம் அவங்க இமேஜின் பண்ணிக்க முடியுமே தவிர அனுபவித்தது நாம தானே நமக்கே எத்தனையோ கனவு ஞாபகம் இருக்கில்ல ஏதோ கனவு வந்ததுன்னு தெரியும் ஏதோ கனவு வந்தது அந்த கனவு என்னங்கிறது மறந்து போச்சு எனக்கேம்போம் இருக்குல்லையா அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆறுதில்லை சிலதில்லாம் எல்லாமே வந்து சில சமயம் இந்த என்ன ஆகிடும் நீங்கள் வச்சுருந்தா கூட ரெக்கார்டர் போட்டிருந்தா எதோ சுட்ச்சு சரியா இல்லைன்னா பாஸ்லையே வச்சுருந்துருப்பார் பாஸ்லையே வச்சுருந்தா அது மாத்திரம் ரெக்கார்டர் அது மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு ரெக்கார்டர் ஆனாலும் கூட அது பாஸ்லேயே இருந்ததுனால சரியாக ரெக்கார்டர் விசிஆர் விசிபி தானே விசிஆர் வந்து ஜாகிரத அவஸ்தா விசிபி வந்து சொப்னாவஸ்தா ஜாகிரதாவஸ்தாயாம் எத் திருஷ்டம் எத் ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ராசமையே எஃப் பிரபஞ்ச பிரதீயத்தை சாஸ்வப்னாவஸ்தா ஜாகிரத அவஸ்தையில் எதை பார்க்குறோமோ கேட்குறோமோ அது தூங்குற போது ஒரு உலகத்தை கற்பிக்கிறது அதுக்கு பேர் தான் படிச்சிருக்கோம் அதில் இதெல்லாம் சொப்ன துல்லியம்னு சொல்லி விசாரம் பண்ணி தூக்கி போட்டுட்டு தியத்துவாங்கிறார் தியவான்னு என்ன அர்த்தம் ரியாலிட்டி ரொம்ப கொடுக்காம அளவுக்கு மீறி சத்தியத்துவம் தராமல் அர்த்தம் ஓவர் ரியாலிட்டி கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் மீன்ஸ் ஓவர் ரியாலிட்டி கொடுக்க கூடாது அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுக்காதே இல்லாட்டி என்ன ஆகும் நான் உனக்கு அன்னைக்கு அதை செஞ்சேனே நீ எனக்கு அதை செஞ்சையா நான்லாம் அன்னைக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவெல்லாம் செஞ்சிருப்பேன் நீ குழந்தையா இருக்கிற போது உனக்கு வயத்து வலி வந்தது அம்மா சொல்கிற பையன்கிட்ட இவனுக்கு கல்யாணம் ஆகி நாலு குழந்தை இருக்கு அவங்ககிட்ட சொல்கிற நீ குழந்தையாக இருக்கிற போது உனக்கு வயிற்று வரி வந்தது சங்கரன் கோயிலுக்கு கூட்டுனு போய் உன்னை வயிற்றில் வச்சு மாவிளக்கு போட்டேன் அப்படியெல்லாம் உன்னை கவனித்த எனக்கு இன்றைக்கி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை இதுதான் ஓவர் ரியாலிட்டின்னு பேர் என்னத்துக்கு இப்படி பையன் வேலில் பொழிஞ்சு பாசத்தை பொழிந்து இப்படி கட்டப்படுத்துகிற போது இப்படி அழுன்னு அழுதுகிண்டு நீங்கள் சொல்லுவீங்க சுவாமிஜி நீங்கள் அம்மாவாக இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் நான் அம்மாவாக இருந்தால் என்ன அம்மாவாக இருந்தாலும் இதை படிச்சுன்னு தான் இருப்பேன் அம்மாவா இருந்தாலும் இதுதான் படிச்சிருக்க எல்லாரும் உடனே அதான் சொல்லுவாங்க உண்மை பார்க்காம உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமாவில அனுபவிச்சிருக்கேன் அது இந்த ஜென்மாவில இல்ல அவ்வளவுதான் அதுக்காக வேண்டி நமக்கு உண்மை தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா எல்லாரும் படுறதை பார்த்தா தெரிய வேண்டாமா இனி ஸ்பெஷலா வேற நம்ம அனுபவிக்கணுமா யோசித்து பார்த்தா நல்லா தெரிகிறது எல்லாம் அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுத்தா அவஸ்தப்படுறோம் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டப்படாது இந்த ரியாலிட்டி சரி அவனுக்கு அப்படியா சுவாவம் போயிட்டு வைப்பான் குட் பை சௌக்கியமாக இரு மனைவி சொல்கிறதே நல்லா கேளு சௌக்கியமாக இரு எரிஞ்சுன்னு கூட சொல்ல வேண்டாம் நல்லாவே சொல்லுவோம் சந்தோஷமாக அவன் ரொம்ப நல்லவ படித்தவ உனக்கு நல்லதை தான் சொல்லுவாள் எனக்கு என்னமோ அப்படி தோன்றுறது தெரியாதுனோ சொல்லிட்டேன் நீ போயிட்டு வா பேசாம இருக்கவே இருக்கு பஜகோவி கிளாஸுக்கு நான் போறேன் வந்து இந்த யூனிவர்ஸ்வா யூனிவர்ஸ் அண்ட சராச்சரங்கள் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அசாரம் உண்மையில் சத்து இல்லாதது அதாவது இந்த வேற்றுமைகளுக்கு உண்மையில் இருப்பில்லை வேற்றுமைகளுக்கு உண்மையில் இருப்பில்லை ஏனென்றால் வேற்றுமைகள் நாள்தோறும் மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல வேற என்ன ப்ராப்ளம் இருந்தது இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு மாறின்றே தானே இருக்கு அதுக்கு இருப்பு இருக்கா எத்தனை நாளைக்கு இருக்கும் துக்கம் துன்பம் எத்தனை நாளைக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கும் எத்தனை நேரம் இருக்கும் எத்தனை நிமிடம் இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் எத்தனை நாளைக்கு அதுலேயும் ஒரு அளவு இருக்குல்ல அதனால என்னன்னா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி போன உடனே இன்னைக்கு போன வருத்தம் நாளைக்கு இரண்டாவது நாள் நாளா அன்னைக்கு மூணாவது நாள் நாளிக்கு அஞ்சாவது நாள் அப்படியே ஆறு ஏழு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு என்ன சிரிக்காமையா இருக்கும் முடியும் சிரிக்காம இருக்க முடியுமா அப்ப வந்து எப்ப பார்த்தாலும் துன்பப்பட்டுட்டே இருக்க முடியுமா துன்பமும் ரொம்ப நாளைக்கு இருக்கிறது இல்ல இன்பமும் இருக்கிறது இல்லை அதனால இந்த உலகத்துல துன்பத்துக்கும் சாரம் கிடையாது இன்பத்துக்கும் சாரம் கிடையாது சர்வம் அசாரம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிற போது நல்லாவும் இருக்கும் ஒரு மாதிரியும் இருக்கும் நம்ம இந்த விஷயத்த எல்லாம் நம்ம ஜீரணம் பண்ண முடியாம இப்படி எல்லாத்துக்கும் ரியாலிட்டி கொடுத்து திண்டாடுறோமே தோணும் ஆகையினால இந்த விஸ்வம் சர்வம் அசாரம் சாரம் என்ன அர்த்தம் அதுக்கு ஏதோ ஒரு எசன்ஸ் இருக்கு அதனால தான் பிரஷ்னோத்தரின்னு ஒரு பிரஷ்னோத்தர மாலிக்கான பிரஷ்னோத்தர ரத்ன மாலிக்கானு ஒரு டெக்ஸ்ட் சங்கராச்சாரியர் எழுதினதுன்னு சொல்லுவாங்க இந்த சம்சாரத்தில் எது சாரம்னா இதில் சாரம் இல்லை என்று தெரிந்து கொள்வதே இதன் சாரம் பது இந்த உலக வாழ்க்கையில் என்ன சாரம்னா ஒரு சாரம் இல்லை என்று ஞானம் உண்டாகிறது அதுதான் இதனுடைய சாரம் வேறு ஒரு சாரமும் இல்லை அதனால சர்வம் அசாரம் பரிபாவையா பரிபாவையானா இந்த இடத்துல என்று பாவனை பண்ணுன்னு அர்த்தம் இல்லை இந்த உண்மையை உணர்ந்து கொள் இவ்வுலகம் அனைத்தும் இருப்பற்றது இவ்வுலக வேற்றுமைகள் எதிர்க்கும் எதுவுமே நிலையில்லாதது சாரம் இல்லாதது சத்து இல்லாதது சொல்ல போனால் ஆராய்ந்து பார்த்தால் சுவை இல்லாதது அசாரம்னா என்ன அர்த்தம் இதுல என்ன சுவை இருக்கு இவ் உலகத்துல பரம்பொருளை காட்டிடுமா இதுல சுவை இருக்க போகிறது மெய்ப்பொருளை உணர்வதிலே இருக்கிறேவ அப்படி சொல்ல முடியுமா டிவியை பார்த்து நந்தத்தி நந்தத்தி நந்தத்தேவன் என்னத்தையா ஒரு விஷயானந்தத்தை சொல்ல முடியுமா நந்தத்தி நந்தத்தி நந்தத்தேவ ஏதாவது ஒரு விஷயானந்தத்தை வச்சு அப்படி அந்த ஜிலேபி சாப்பிட்டு வாழ்க்கையில இன்பத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை நானே இன்பத்தை நானே இன்பமாக இருக்கிறேன் என்று ஆனந்தப்படுகிறான் சொல்ல முடியும் மற்றத சொல்ல முடியாது அமெரிக்காவை பார்த்து விட்டு ஆனந்தப்படுகிறான் ஆனந்தப்படுகிறான் ஆனந்தப்படுகிறான் எத்தனை நேரம் சொல்ல முடியும் அப்படியே சொன்னாலும் அது உண்மை கிடையாது அசாரம் பரிபாவைய பரிபாவையன்னா நன்கு புரிந்துகொள் நன்கு உணர்ந்துகொள் என்று அர்த்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ ஆக இவ்வுலக வாழ்க்கை சாரமற்றது என்பதை அறிந்து கோவிந்தனை பாடுவாயாக கோவிந்தனை வழிபடுவாயாக என்று சொல்றார் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்லோகங்கள் சங்கராச்சாரியார் இந்த பகுதியிலலாம் சொல்லலைங்கிறாங்க இதெல்லாம் வந்து அவருடைய சிஷ்யர்கள் சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள் அவங்கள்லாம் ஒரு ஒருத்தரும் சொன்னாங்க இவ் அவ அந்த சிஷ்யர்களுக்கு சிஷியர்கள் அவங்கள்லாம் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று பார்த்த உடனே ஒன்று பார்த்த உடனே சொன்னார்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமாக ஒரு ஒரே இதில் பஜ கோவிந்தமுற தலைப்பில் போட்டிருக்கோம் அடுத்த ஸ்லோகம்யத்ரை கோ விஷ்ணு யசிச்சி வாஞ்சி திவிஷ்ணு சரி நான் சொல்லுமயோ விணும் குப்பிய சிஷ் பித்தம் வாஞ்சி திவிஷ்ணு பாடபேதம் பிறகு பார்க்கலாம் ஸ்லோகத்தை சொல்றேன் ஏகா விஷ்ணு ஏவ அஸ்தி துவயி உன்னிடத்திலும் மயி என்னிடத்திலும் அந்நவர்களிடத்திலும் இருப்பதுன்னு நீங்க சேர்த்துக்கணும் இருப்பது விஷ்ணு ஒருவனு விஷ்ணு ஒருவனே அனைவரிடத்திலும் இருக்கிறான் பரமாத்மா தான் எல்லோரிடத்திலும் இருக்கிறான் இல்ல துவி மயி அந்ந அப்படின்னு அந்த சக்காரத்தை அங்க போட்டுக்கணும் நம்ம சொல்றோம் இல்லையா ராமா அண்ட் ராமா லக்ஷ்மணா அண்ட் சீதா அப்படி போடுறோம் இல்லையா அது மாதிரிதான் மயி அந்யற்றச்ச விஷ்ணு ஏகா விஷ்ணு ஏவ அஸ்தி ஒரே விஷ்ணுதான் இருக்கிறார் விஷ்ணு வந்து நமக்கு வேறாக ஏதோ வைகுண்டத்தில் இருக்க நினைக்காதே உன்னிடத்திலும் இருக்கிறார் மலர்மிசை ஏகினான் நம்முடைய உள்ள மலரிலே அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறது திருக்குறள் ஆக ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருத்தேசேர்ஜுன திஷ்டி என்று கீதையும் சொல்லுகிறது எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கிறது சர்வபூதஸ்தர்வபூதானி சாத்மனி யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷிய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுகிறது பகவானே சொல்றார் என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்னர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருப்பது ஒரே பொருள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது ஒரே வஸ்துதான் ஆனால் இந்த உண்மையை சொன்னா உனக்கு கோபம் வருகிறது இருப்பது எல்லாரிடத்திலும் இருக்கிறது இல்ல இல்ல அவனுக்குள்ள ராட்சசன்தான் இருக்கான் அவனுக்குள்ளே எங்க இருக்கான் விஷ்ணு எப்படி இருக்கா ராட்சசனுக்குள்ளே இருக்கிறது விஷ்ணுதான் அதான் உங்க விஷயம் அவனுக்குள்ள நீ ராட்சசன் இருக்கான்னு சொன்னியானா அந்த ராட்சசனுக்குள்ளே இருக்கிறது யாரு விஷ்ணு அந்த ராட்சசனுடைய உபாதியில தான் ப்ராப்ளமே தவிர ராட்சசனுக்கும் ஆதாரமா இருக்கிறது சைத்தன்யம் தானே ஆக என்னால அதுல கிடையாது நம் நீ அதனால என்ன சொல்லுகிறாருன்னா மயி அசகிஷ்ணுஹூசன்னு வியர்த்தம் குப்பியசி இதை நான் சொன்னால் இது என்ன என்ன காரணத்துலாம் இந்த ஸ்லோகம் வந்ததோ தெரியல யார்ட்டையோ சொல்லியிருக்கிறார் இருப்பது ஒரே பொருள் அத்வைத்தியாக இருக்கணும் மற்றவங்களாம் துவைதி தான் பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன முக்காவாசி முக்காலே முழு என்ன தொண்ணூத்தொன்பதே முக்காலே அரைக்காலே வீசம் எல்லாரும் என்னன்னா எல்லாம் துவைதந்தான் துவைதம் அல்லது விசிஷ்டா துவைதம் அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன தோன்றுகிறது மை அசகிஷ்ணு சன்னு வியர்த்தம் இப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி புத்தியை கெடுத்துக்காதேன்னு சொல்றேன் நீ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அகம் பிரம்மாஸ்மி சொல்லக்கூடாது விசிஷ்டா துவைத்தியோ மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அத்வைத்திகள் சொல்ற மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நீங்க உங்களையே நீங்க சொல்லக்கூடாது அது வந்து தப்பு நம்ம பிரம்மன் கிடையாதுங்கிறாங்க அது மாதிரி இருக்கலாம் இந்த ஸ்லோகம் எப்படி வந்தது தெரியல இந்த உண்மை தெரியாமல் நீ வந்து எங்கிட்ட நீ கோபிக்கிறாய் அப்போ இதை வந்து நீங்கள் இருக்கு விசிஷ்டா அத்வைதம் துவைதம் சொல்லாமலும் சொல்ல முடியும் உண்மையிலேயே உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கடவுள் தான் இருக்கிறார் அந்த உண்மை புரியாமல் என்ன நீ கோபிக்கிறியே கோபிக்கிறதும் பாராட்டுறதையும் நீங்கள் போட்டுக்கணும் பாராட்டுறதும் கோபிக்கிறதும் நம்ம வந்து உபாதியத்தான் சைதன்யத்தை கிடையாது உபாதின்னா என்ன அர்த்தம் இந்த உடல் மனசைத்தான் நாம் வந்து பாராட்ட முடியும் கோபிக்க முடியுமே தவிர இந்த உடலுக்கும் மனசுக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருளை நம்ம பாராட்டவும் முடியாது கோபிக்கவும் முடியாது அதுதான் பரம்புருன்னு சொல்கிறோம் ஆஹ மயி அசஹிஷ்ணு சன்னு வியர்த்தம் வீணாக கோபப்படுகிறாய் குப்பியசி குப்பியசின்னா கோபப்படுகிறாய் வியர்த்தம்னு சொன்னால் வீண் நீ கோபப்படுறதுனால என்ன பிரயோஜனம் எல்லாம் வீணா போ இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கிறார் இந்த உண்மையை புரிந்து கொள் இதை புரிந்து கொள்ளலேன்னா உன்னுடைய வாழ்க்கை வீணப்பா எல்லோரிடத்திலும் இருக்கிற பொருள் ஒன்றே க்ஷேத்ரஜன் சாப்பி மாம் வித்தி சர்வ கஷேத்திரேஷு பாரதான் அனைத்து உடல்களிலும் இருந்து கொண்டு அந்த உடல் வாழ்க்கையை அறிந்து கொண்டிருக்கிற சைத்தன்யம் உணர்வு நானே அப்படின்னு கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார் கஷேத்தாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அது மாத்திரமல்ல அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா அனைத்து உயிர்களில் உள்ளும் நானே ஆத்மாவாக இருக்கிறேன் விபூதி யோகத்தில் சொல்றார் கிருஷ்ணர் அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து என்னை வேறு கடவுள் வேறு நான் வேறு நீ வேறு உலகம் வேறு என்று ஏன் வேற்றுமைப்படுத்தி கோபப்படுகிறாய் கோபப்படுறது நீ வந்து சண்டை போடுறதெல்லாம் வர்த்தம் மயி அசகிஷ்ணு குப்பேசி இது யாரோ ஒரு ஆளை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு அப்ப அந்த ஆள் இவரை கோவப்படுறாருங்கிறது தெரியுது நீயும் விஷ்ணுதான் நானும் விஷ்ணுதான் ஏன் என் பேர்ல கோவப்படுற எல்லோரும் விஷ்ணுதான் ஏன் இது பொறுமை இல்லாமல் என் பேர்ல கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த உண்மையை சொல்ற என் மேல என்ன ஏன் கோவப்படுகிறாய் ஆக எதி அச்சிராத்து விஷ்ணுத்வம் வாஞ்சிய வாஞ்சசி நீ விரைவில் விஷ்ணு தன் விஷ்ணுவின் தன்மையை அடைய வேண்டுமானால் விஷ்ணுத்வம்னு சொன்ன விஷ்ணுங்கிற வார்த்தைக்கு சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு அனைத்தையும் வியாபித்திருக்கிற பொருள் எதுவோ அதற்கு விஷ்ணு என்று பெயர் சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு வேவேஷ்டின்னா என்ன அர்த்தம் வியாபித்திருப்பதுன்னு அர்த்தம் அனைத்தையும் வியாபித்திருப்பது எதுவோ அதுவே விஷ்ணு சைதன்யத்துக்கு தான் இந்த மாதிரி பேர் ஆகாசத்தை போலாத்து விஷ்ணு எதிங்கிறது போட்டு அச்சிராத்து விஷ்ணுத்வம் வஞ்சசி எதி ஒருவேளை நீ விஷ்ணுவின் தன்மையை விரும்புவாயே ஆனால் இஃப் அர்த்தம் எதினா இஃப் if you want to be இஃப் யூ வாண்ட் டு பி விஷ்ணு என்ன பண்ணணும்னா சர்வத்திர சம சித்தகா பவ எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் சமமான பொருளை காண்பாயாக சமச்சித்தகான அனைத்து அனைத்து உயிரிலும் இருக்கக்கூடிய சைதன்யத்தை பரம்பொருளை உணர்வாயாக ஒருத்தரை வந்து தப்புன்னு சொன்னா தப்புன்னு கண்டிக்கலாம் போகலாம் ஆனா அது ஆழமாகப்படாது முக்கியம் தவறு செய்தால் தவற கண்டிக்கிறது தவறு கிடையாது நமக்கு முழுமையான இருக்கான்னு பார்க்கணும் ஒண்ணு அது மாத்திரமல்ல தவற கண்டிக்கிற பொழுது ஒரு அளவு மீறி போச்சு மனசாகாதுனசிலையும் ஆழமாகப்படாது நம்ம மனசுலயே இது ஆழமாக கூடாது இல்ல சர்வத்திர சமச்சித்தா பவா எல்லோரும் கடவுளுடைய கடவுளுடைய கடவுள் எல்லோரும் கடவுள் சொரூபமே இதெல்லாம் அலைகள் போன்று உபாதி எல்லோரும் எல்லாமே நீர்தான் எல்லாமே நீர்தான் பல்வேறு அலைகளாக நம் கண்ணுக்கு தென்படுகின்றன அந்த அலையை பாரு சின்னதா இருக்கு இந்த அலையை பாரு ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த அலையை பாரு நம்ம சொல்றோம் எல்லா அலையும் நீர்தானே அனைத்து அலையும் நீர் என்று எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரி இவ் உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பரம்பொருள் என்று காண வேண்டும் விஷ்ணு என்று காண வேண்டும் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம சமம்னா பிரம்மம்னு சொல்றார் சர்வத்திர சமச்சித்தகா பவா எப்பொழுதும் சர்வத்திர அர்த்தம் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா பொருள்கிடத்திலும் நீ சமமான மனநிலையை உடையவனாக இருப்பாயாக சமமான மனநிலைன்னு அர்த்தம் ரெண்டு மீனிங் விருப்பு விருப்பு இல்லாத தன்மை மற்றொன்று பரம்பொருளை காணும் தன்மை பரம்பொருளை புரிஞ்சுக்கத்தான் முடியும் ஆளை பார்க்கற போது பர்சன் வித்தியாசம் தெரியும் இவங்களுக்கு வந்து இவ இவங்களுக்கு ஐம்பது வயசு இவங்களுக்கு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இந்த பேதம் எல்லாம் தெரியத்தான் தெரியும் ஆனா வந்து எல்லாவற்றுக்கும் ஆதாரம் ஒண்ணும்தான் தெரியும் அது வந்து ஞானம் எல்லோரும் பிரம்மங்கிறது ஞானம் யாரிடத்துல விருப்ப வெறுப்பு இல்லாமல் அதுவும் அறிவுனால வர்றதுதான் அது சாதாரண காமன் சென்ஸே போறும் யார் இடத்துலேயும் விருப்பு வெறுப்பு வைக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் போகும் ஆனால் எல்லாரையும் பிரம்மமா பார்க்கறதுக்கு தத்துவ ஞானம் வரும் அதனால சர்வத்திர சம சித்தகாபவ எல்லா இடத்துலையும் சமமான சித்தத்தை உடையவனாக இரு விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக இரு பரம்பொருள் தத்துவத்தை காண்பவனாக இரு ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து விஷ்ணு வந்தான சொல்லியிருக்கார் நீ விரைவில் விஷ்ணு தன்மை அடைய வேண்டுமானால் எல்லோரையும் சமமாக பார் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் விஷ்ணுவே தான் இருக்கிறான் மேலும் விளக்கமாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதபூர்ணமேவாவசிஷே ம் ஷி ஹரி ஓ